வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தமிழ்நாட்டில் மேல்நிலைப்பள்ளி கல்வி முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துவங்கப்பட்டது இரண்டு மாணவர்கள் அடைந்துள்ள அறிவை சோதிக்க தேர்வுகள் தேவையில்லை என கூறியவர் நீல் மூன்று தாய்மொழியே பயிற்று மொழியாக இருத்தல் வேண்டும் என கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் நான்கு டிஸ்கவரி ஆப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் மரியா மாண்டிசோரி 5. கவன வீச்சை கண்டறிய பயன்படும் கருவி டாஸிட் ஸ்டாஸ்கோப்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 இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதன்முறையாக மக்களுக்கு உதவும் நோக்கத்தில் டிஜிபி அலுவலகத்தில் ரோபோ அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு முத்தாலக் அவசர சட்டம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது மூன்று இருபத்தி இரண்டாவது உலக தகவல் தொழில்நுட்ப மாநாடு எங்கு நடைபெற்றது நான்கு எதிர்கால தொழில்நுட்பங்கள் மற்றும் ஃபைவ் ஜி சோதனையை ஜப்பானின் என் டி உடன் ஒப்பந்தம் செய்துள்ள தொலை தொடர்பு எது ஐந்து வங்கி மோசடிகளுக்கான காரணங்களை கண்டறிய ரிசர்வ் வங்கியால் அமைக்கப்பட்ட குழு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி